இன்பம் எப்பொழுதும் நல்ல எண்ணங்களை எண்ணுங்கள் இனிய வார்த்தைகளை பேசுங்கள் அடுத்தவர்களுக்கு நன்மைகளை செய்யுங்கள் முடிந்தவரை தானம் செய்யுங்கள் முடியாதவருக்கு உதவி செய்யுங்கள் கண்டிப்பாக என்றோ ஒரு இவையெல்லாம் இரட்டிப்பாகும் அன்புடன் நற்றினையின் கவிதைச் புத்தூர்ஜி ரேவதி கணேசன்